प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதா கிருஷ்ணா நம அஹம் भगवान श्री कृष्णर ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கான விபூதி அல்லது மகிமை உபாயங்களை உபதேசம் பண்ற ஈஸ்வரனுடைய மகிமைகளை தியானம் பண்ணுறது இறைவனை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் உயிர்களாகிய ஜீவர்கள் மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் இந்த படைப்பிற்கு காரணமான இறை தத்துவத்தை அறிந்து அந்த இறை தத்துவத்தை பல்வேறு கோணங்களில் சார்ந்திருக்க பழக வேண்டும் அப்பொழுதுதான் மன தூய்மை மன அமைதி மன ஒருமுகப்பாடு பறந்து விரிந்த மனம் பண்புகள் நிறைந்த மனம் அமையும் அதுக்காக வேண்டி பலவிதமான வழிமுறைகளை இங்கே கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நானே கிரத்துவாக இருக்கிறேன் நானே யஜ்யமாக இருக்கிறேன் நான் ஸ்வதாவாக இருக்கிறேன் ஔஷதமாக இருக்கிறேன் மந்திரமாக இருக்கிறேன் நெய்யாக இருக்கிறேன் நெருப்பாக இருக்கிறேன் வேள்வியாக இருக்கிறேன் அப்படின்னு பொதுவாக சொல்றார் வேள்விதான் வேதங்களில் சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு மகான்கள் பல்வேறு விதமாக தங்களை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறீர்களே எப்படியெல்லாம் தங்களை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது கிரத்துஹூ நான் க்ரத்துவாக இருக்கிறேங்கிறார் க்ரத்துன்னு சொன்னால் வேதங்களில் சொல்லப்பட்ட வழிபாடுகள் பூஜைகள் நெருப்பு வழிபாடுகள் அதுவாக நான் இருக்கிறேன் அர்த்தம் சம்ஸ்கிருத்தில் சொன்னால் ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அது நான் தாங்கிறார் யஜம்னு சொன்னால் சொல்லப்பட்ட கர்மங்கள் அதெல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆகா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட வழிபாடுகளும் நானே ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட வழிபாடுகளும் நானே வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் நான் எடுத்துக்கணும் ஸ்வதான்னு சொன்னால் முன்னோர்களை நினைத்து எந்த ஒரு உணவை நாம் வழங்குகிறோமோ அது ஸ்வதா என்று சொல்லப்படும் அந்த பித்திருக்களுக்கு வழங்கப்படுகின்ற அன்னமாக நான் இருக்கிறேன் உணவாக நான் இருக்கிறேன் எல்லாம் இறைவன் தான் இந்த ஒன்னொன்னா நினைக்க நினைக்க மனசு அதனுடைய உள்ளார்ந்த ஒரு உயர்வை அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை மனம் பெறும் அதற்காக இந்த நம்பிக்கையோடு இதை செய்யறது அப்புறம் அகம் ஔஷதம் ஔஷதம்னா இந்த இடத்துல உணவுன்னு அர்த்தம் உணவு மருந்து திருக்குறள்ல கூட வள்ளுவர் மருந்துங்கிற தலைப்புல உணவை உன்றதை பற்றி தான் உபதேசம் செய்திருக்கிறார் ஆகவே இங்கே என்றால் சாதாரணமாக மருந்து என்று பொருள் ஆனால் இந்த இடத்துல சர்வ பிராணி சாதாரணம் அன்னம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கிறேன் அல்லது நோய் மருந்தாக இருக்கிறேன் பசிப்பிணி தீர்க்கும் மருந்தாக இருக்கிறேன் இதெல்லாம் தியானம் பண்ணணும் வேத மந்திரங்களாக நான் இருக்கிறேன் மந்திரஹா அகம் அப்புறம் அதன் மூலம் அந்த வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் பிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் உணவை வழங்குகிறோம் ஹவிசு என்று சொல்லப்படுகின்ற உணவை வழங்குகின்றோம் ஆக நெய்யாக நெய் அதாவது வேள்வியில் விடப்படும் நெய் என்ற பொருளாகவும் நான் இருக்கிறேன் ஆக அக்னியாகவும் நான் இருக்கிறேன் அது மாத்திரமில்லை அந்த வேள்வி கோமமாக நான் இருக்கிறேன் சுருக்கமாக சொன்னால் எல்லா விதமான வேள்வியாக இருக்கிறேன் அதாவது நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இறைவனுக்கு அந்நியமானதாக இல்லை நாம் செய்யக்கூடிய அனைத்து அறச் இறைவனை சார்ந்தே இயங்குகின்றன என்பது உள்ளார்ந்த பொருள் இதன் மூலம் நாம் வேள்வியையே இறைவனாக வழிபடுகிறோம் வாழ்க்கையில் நாம் மனிதர்களுக்கும் உணவை வழங்குகிறோம் ஆடு மாடுகளுக்கும் உணவை வழங்குகிறோம் முன்னோர்களுக்கும் உணவை வழங்குகிறோம் நாமும் உணவை ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனுக்காக வேண்டி வேள்வி செய்து அதிலும் உணவை வழங்குகிறோம் ஆக அதற்குரிய மந்திரங்களாகவும் இறைவன் இருக்கிறார் என்கிற கருத்தை நாம் நன்கு உயித்து உணர்வதற்கு இறைவன் அருள் புரியட்டும் அஹம் கிரதுரஹம் யஜ்யா ஸ்வதாஹமௌஷம் மந்த்ரோஹமஹமே வாஜ்யம் அஹமக்னிரஹம் ஹுதம்